சட்டமா போலம் கட்னே பிள்ளையோஸ் நியாபரி யோகா மேகம் பஞ்சாதி சபத்தியே நகவியம் சாணமும் சதா சதவனம் நே நரோம் ஸ்ரீரங்கிப் பிரதயது கட்டோஷாத்தலீனு தானம் சோயேந்திரம் சகலகுணனேபயா சோலோங்க சகலகௌரிக்காமண்டே கண்டகோகுலத்தில் காலக்கிரீடர்களை எல்லாம் நடத்தி அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி லோகத்தார் கஷம தேடுவதற்காக கீதையை உபதேசம் பண்ணி அதில் நாம் எல்லோரும் ஜீவித்து நல்லது தேடுவதற்காக கடைசியாக இருக்கப்பட்டதாக ஸ்லோகத்தை கை சர்வசம்மாந்த மாமேகம்ரணம் பிரதான் அஹம் சர்வபாதே ஒப்பயிஷ் வாசகப்படாதோ கர்மயோக பக்தியோகம் செய்யப்பட உங்களால முடியாமல் போனால் மாமேகம் சரணம் பிரதான் என்னையே ரட்சகன் என்பதா என்னட சரணாகதி பண்ணுங்கள் எந்த தரத்தை என்னடத்தில் சமர்ப்புகின்ற உங்களுக்கு என்ன ஓனும் மோட்சம்தானே ஓகனும் அந்த மோட்சத்துக்கு விரோது புண்ணியங்கள் ரெண்டும்தான் விரோது பாபங்கள் ஒத்துக்கலாம் புண்ணியங்கள் கூட மோட்சத்துக்கு விரோது மோட்சத்துக்கு போகவிட்டாமல் தடுக்கிறது எப்படி பாபம் மோட்சத்துக்கு போக விட்டாமல் நரேட்டுக்கு போக முடியாது போறது என்று புண்ணியங்கள்லாம் போட்டால் தடுக்கிறது புண்ணியம பாபம் தான் எப்படி கஷ்டம் விஷயம் திருடா பாதினா பெருமாள் சாதையை தடுக்கிறவன் காது வேண்டியவன் படியில கையிட்டான் வேண்டாதான் ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல பாதுகாப்பு அதனால புண்ணியம் வேண்டியதுதான் உங்களை விலைக்கு சகலவிதமான அனுபவிக்க முடியாது பண்ணி இங்கே கடைசிகளை என்னோட கூடவே எப்போதும் இருக்க முடியாது கவலைப்பட வேண்டாம் சொன்ன குழந்தை அது வீட்டை இடத்துல சொல்லி சொன்ன இதே மாதிரி அவதாரங்கள் பெற்றிருக்காரு பெருமாள் எந்த அவதாரத்திலையும் இந்த மாதிரி ஜீவன் செயற்பட்டவர் பரமாத்மாவை செயற்பட்டவர் சரணாதிதா என்னது மோட்சம்னா என்னதுன்னு சொன்னா பெருமளவு திறன் கிடையாது ராமாவதாரமே சர்வேக பிரபாய தவாஸ்மித்தர் ததாநேசம் பிரபமா ஒரு தடவை என்னை உத்தேசித்து கருணாயிதி பண்ணால் சர்வபாபே எல்லா சர்வூதேஜ்ய ரஷிக்கிறேன் எல்லாருக்கும் யாராலையும் அபத்தில்லாமல் காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் கருணாதித்தா எப்படி பண்ணணும் போனோம் வரணும்னு அது ஒன்றும் எதில் ராமன் சரணாதி பண்ணினவாறு எல்லாம் ரட்சித்து காட்டியிருக்கார் பார்த்தாரத்துல வர்த்தன் சரணாகிதி பண்ணினா அவரை ரஷித்தார் ரிஷிகள் சரணாதி பண்ணினா ரிட்டார் சுக்ரு மகாராஜன் சரணாகிதி பண்ணினா அவரை ரச்சிட்டார் குபீஷனும் சரணாகித்தையும் அவரை ரசித்தார் அதுக்கு மேலே இலங்கையில ராம்ஜாயர்களால விஷயத்தையும் சரணாதி பண்ணினால் எல்லா ராட்சிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு அவளும் சரணாகத்தாளே ரட்சித்தார் அதனால பெருமாள் எப்படி கருணாக தேவ கண்ணவர்களையே ரட்சிக்கிறாரோ அதை கூட அவரும் கருணாகத்தாலைய ரட்சிக்கிறாரன்ற இடத்தை அவர் எடுத்து காமிச்சா இந்த ரெண்டாவதா இருப்பதுதான் கருணாகத விஷயம் அப்படி திருமாள் கவலைக்கும் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா முதல்ல சேர்த்தாரு கண்ணன் என்ன இல்லாமல் இருப்பதற்கு நீ யாருன்றத முதல்ல தேர்ச்சோ அப்படின் நீ யாருன்னு சொன்ன அது என்ன அர்த்தம் புரியுதுல ஜீவாத்மான்னு சொல்ற முந்தையாரு தெரிஞ்சது உடம்பு ஜீவன ஜீவாத்மா தனியா இருக்குதா அத தெரிஞ்சதும் அப்படின்னு சொல்றோம் இது என்னுடையது சரீரம் யாருன்னா என்னுடைய சரீரம் என்னுடைய உடம்புன்னு சொல்றோம் என்னுடைய ஒரு ஆசாமி கிரகம் என்னுடைய அது போல என்னுடைய சரீரம் சொல்றது இது வேற என்னுடைய ஜீவாத்மா அவனை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கா எப்ப இருப்பான் அப்பப்போ உண்டாயி அப்பப்போ அழிச்சு போறவனா அழியாமல் எப்போதும் நிச்சயமா இருக்கக்கூடிய வசுவாங்க சில மதஸ்தர்கள் ஜீவாத்மாவுக்கு அழிவு உண்டு சொல்றான் ஜீவாத்மாவே கிடையாதுன்னு சில மதஸ்தான் சொல்றான் கார்வாகவும் சொல்றதுதான் ஜீவாத்மான கிடையாது பொய் அப்படின்னு அவனுடைய மதம் ஜீவாத்மான என்ன அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இந்த அதான் ஜீவாத்மான என்ன இந்த பிருவி அப்பு தேசத்து வாயு நாலு பதார்த்தம் தேர்வுகள் சேர்ந்த உடனே அதுல ஒரு ஸ்பிரிட்டு ஒண்ணு உண்டாரு அதான் ஜீவாதி அதுக்கு திருஷ்டாந்தான் கடை பார்க்க மூணாது இந்த மூணு ஜேபு மூணுக்கு என்ன மூணு தேவத்தா ஸ்வகா ஒரு நரம் உண்டாது அது போல ஜென்வாதித்யம் மதசத்தியன்னு எடுத்திருக்கான் சாரா எங்காக்கரால அதை எடுத்துருக்கான் அநேக சாமான்களை போடுறான் தனித்தனி சாமானில் மதம் கிடையாது எல்லாத்தையும் சேர்ந்தா ஒரு மத சக்தி உண்டாது சாதாரணமாக ரயில்லையே கறி ஜலம் நெருப்பு மூணு தான் போட்டுக்கிடுவேன் இந்த வண்டியை இழுத்தப்படியான ஒரு சக்தி உண்டாருதோ இல்லையா அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டாரு அதுதான் ஜீவாத்மா இந்த உடம்பு சங்காரம் கலஞ்சு தானே அழிச்சி போகிறது ஜீவாத்மான்னு என்ன கிடையாது அப்படியே நான் சொல்கிறோம் அதை போல அத்தீதிகளா எடுக்கப்பட்டவா என்ன குடும்பம் ஒன்னுதான் உள்ளது அதே ஒரு பிசாசி மாதிரி ஒன்னு பிடிக்கிற அவித்து அதை பிடித்தோன்னா ஜீவாத்மா நான் அவன் இதுன்னு தோன்ற ஜீவாத்மா கிடையாது இதெல்லாம் அழித்து போனா திரும்பமாவே போறதான் ஜீவாத்மா தனியாக கிடையாது இந்த மாதிரி எல்லாம் கட்சியே அதுக்கா முதல்ல நம்ம தைத்திகத்துக்கா கிருஷ்ணம் ஜீவாத்மான்றவன் அச்சயத்யோ அச்சய ஜியோயம் ஜீவாத்மாவை கொளுக்க முடியாது அச்சயத்தியும் அதாச்சியும் அக்ரேத்திய பிரேதனம்னா அரிசியும் உடம்பு வச்சு போட்டா நின்ன இருந்தா காரணம் கூட பெரிசா வர வேலையா அதாவது அந்த மாதிரி ஜீவாத்மாவே நீங்க ஒருத்தான் பெரிஷா பண்றதுக்கு முடியாது முடியாது எப்போதும் இருக்கப்பட்டவன் அருண் கழவன் இன்னும் செருபிள்ளை அந்த மாதிரி இதுவே கிடையாது ஆத்மாவில உடல்லதான் சிறு பையன் அதுக்கப்புறம் பால்யம் சொல்றது இதில் தான் ஜீவாத்மாவுல கிடையாது அச்சு முதல்ல தேவைக்கோ அர்ஜுனா அத தென்னையான சண்டை போட மாட்டேன்னு சொல்ல அழிவுடையாது ஆத்மஸ்வரூபத்தை திட்டம் ஏற்பட்டது அந்த ஆத்மா எவ்வளவு வேதாந்தீர்மானம் பண்ணி சொல்ற விஷயம் இது கடைசியிலே சதபாகத்து சதகா கல்பி கச்சகோபாக ஒரு பசுமாட்டு வால் மயம் அது ரொம்ப எடுத்துக்கோ அப்ப நூறு பொங்கா கத்திரி அதுல ஒரு பொங்கடுக்கு நூறு பொங்கா பண்ணு அந்த அதுல ஒரு பொங்களுக்கு நூறு பூங்கா பண்ணு சதகா கல்பி கடைசியில இது ஆயுதங்களாலே முடியாதுன்னு சொன்னா மனுஷனாலே சென்னதை ஆக்கிப்பாரு இதுக்கு மேல சென்னத ஆக்க முடியாதுன்ற சந்தர்ப்பம் எப்ப வரலோ அவ்வளவு பெருசு கிடையாது என்ன தாத்பர் அதற்காகும் சின்ன வஸ்து கிடையாது அப்படின்னு ஜீவாத்மாவுக்காத்தும் சின்னதான வஸ்து கிடையாது சின்னதான வஸ்து அந்த மாதிரி ஜீவாத்மா ஒரு ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு ஆத்மா ஜீவஸ்துரமா அப்ப இருந்த அந்த ஜீவாத்மாவுக்கு அறிவு உண்டு அறிவு அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த ஜீவாத்மாவுக்குதான் சுகது அனுபவிக்கிறது அந்த ஜீவாத்மாவுக்குதான் சக்தி பெருமாளுடைய ஆத்மியை மீறி அக்கிரமம் பண்றதுக்கு அதுக்குதான் சக்தி அணுகு சம்பவம் செய்யணா அதுக்கு மேல அக்கிரமம் பண்றது ஒண்ணும் அந்த மாதிரியான பவர் உள்ளது அப்படின்னு வேதத்துல உத்தரவு போட்டிருக்கார் அவரை கேட்கறாங்க ஒரு கிருஷ்ணா தங்க நம்ம பரதாராங்க பரதாரங்களை மனசால கூட நினைக்காதே மனசால் நினைக்காத என்னன்னா பத்திரியை போல நினைக்காதே பரதாரங்களை தாயார் போல தங்கிய போல நினைக்கலாம் பரவாரங்களை பத்திரிய போலே நினைக்காத அப்படின்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் போல நினைக்கவே என்பது உண்டு போல நினைக்கணும் நான் பரதாரங்களை உபமாங்க பத்தினி இருக்கா அவளிடத்துல உடன கண்ணை வைக்கிறதுன்னு ஆரம்பிச்சான்னா உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவனுடைய பத்தினியா பத்தி ஒரு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ராமபத்திரி பட்டிவர்கள் காப்பாற்றாமடா முட்டாள நம்முடைய பத்திரியும் பதிவு இருக்கணும் நினைக்காதான் எவன் அதை போல இப்படையும் பதிவு போல நினைக்கிறது பாக்கிய விஷயத்துக்கும் இப்படி சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கக்கூடிய மீறி நடக்கக்கூடிய கிராமத்தையும் நினைக்கிறது அருகே நீவாத்மாவு எவ்வளவு சென்னவன் அப்படின்னா அதற்காட்சி சென்ன வசி என்னைக்காவது ஒரு சுமே பெருக்குமோ அப்படின்னா கிடையாது ஒரு மதத்துவம்ன்றம் எவ்வளவு பெருசா அவ்வளவு பெரிசா ஆத்மான்னு சொல்றோம்ன்றதான் சின்ன குழந்தையா இருந்தா அப்படி பெத்தமா இருக்கும் பெருசா போறது அவ்வளவு பெரிசு வளருவேன் ஆத்மா கல்வனா போறது அவ்வளோ பெருசா வளருவோம் அப்படின்னு சொல்றதான் இதெல்லாம் சூப்பரகார கண்டிச்சு அஞ்சாவத்தி தேச உபயத்தேஷா அப்படின்னு கண்டிச்சு ஆத்மா அணுதான் அப்படின்னா விடாது தேசம் ஆத்மா தேசத்தா வேதி தவியா ரொம்ப சொன்னது அது மனசனாலே தியானம் பண்ணிட்ட அணியான் மகதோமியான் அணுக்கெல்லாம் அணுவாக பகவான் இருக்கார் அவளுக்கு சொன்ன ரூபத்தை எடுத்து பெருமாள் அந்த அணுவோடைய கூட பழகிறார் அப்படின்னு அது நிச்சய நிச்சயம் அந்த மாதிரி ஆத்மாக்கள் எத்தனை போகி அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு ஆத்மான்னு சொன்ன இப்ப சாதாரண திருஷாவுல எத்தனை சரீரம் தப்படுறது நமக்கு உடல் எத்தனை தப்படுறது பிராமணம் சத்யனோ வைத்தியனோ எல்லா ஜாத்தியும் பார்த்தா ஒரு ஒரு வீட்டுக்கு அவ்வளவு ஆத்மான்னு சொல்லி முடியாது அதை போல பட்சிகள் எத்தனை ஒரு ஒரு பக்ஸும் ஒரு ஒரு ஆத்மா ஏன்னா குந்த திருத்தா கூட மனுஷனா பறக்குறான் பட்சியா பறக்குறான் மிருகமா பறக்குறான் கொசுவா பறக்குறது அந்த மாதிரி அது சுத்த சாபங்களுக்கு தாண்டா அப்படின்னு பிறப்பு கொடுத்துருக்கு அந்த ரீதியா எத்தனை கந்துக்கள் தெரிகிறதோ அவ்வளவு கண்குலையும் ஒரு ஆத்மா சரி பத்தால் சுத்த பாபத்தாலே கட்டுப்பட்டு இங்கே பிறக்காதா பத்த ஜீவாத்ம நீங்க எத்தனை கோட்டி கணக்குல ஆப்பிடாது அறுபது கோட்டி இந்தியாவிலும் கணக்கு விட்டுருக்கால அப்படின்னா மனுஷ ஜீவாத்மா மாத்தம் மனுஷனா புறத்து இருக்கிற ஆத்மா இருந்து அது ஒரு அறுபது கோட்டின்னு சொல்லுவாட பேர் மாட்டை சின்ன சாக்கடைக்குள்ள குழல் வச்சு பார்த்தா எத்தனை கோட்டி தீவா புல்ல புது அழிக்கிறது ஒரு ஒரு புதுவுலயும் ஒரு ஜென்ம ஜென்மாந்த பண்ணி புதுவா பரப்புறீங்க அதுக்காக மரமா பறக்கிறது தீவாஸ்மான் குறும் துன்பானி தாயத்தே விரக்ஷா கங்க விரக்ஷாதிவாழ்கா உங்களுக்கு என்ன தெரியும் அது தெரியணும்னு இந்த மாதிரி எல்லாம் சொன்ன அந்த மாதிரி இடத்துல ஒரு விரட்சமா பிறக்கிறான் அது ராஜகை அவதாரப்பட்டா கட்சி மிருகங்களா பிறகுறான் சரீரதே கர்மதோஷை யாத்திராவரதாம் இப்படி மரம் கடி கொடிகள் போகும்போது எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஜீவாத்மா இருக்க அதுக்குள்ளே மனுஷ ஜீவாத் மனுஷனா இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா ஜீவாத்மாவுல மனுஷன் ஒன்னும் மிருக ஒன்னும் முறையாக வித்தியாசம் அது மாத்து சம்பிரதாயம் தைத்தம்னு சொல்றேன் அதுல மனுஷாத்மா மிருக ஜீவாத்மா பக்ஷி ஜீவாத்மான்னு தனித்துனேன் ஆத்மாவிலே நமக்கு எப்படி ஒரே ரீதியா ஒரே அதாவது வித்யா விநயகம் பண்ண பிராமணே கவி தனி கவித பண்டிகா சமுதரிசன பெரிய வித்யா விநயகம் பண்ண பெரிய ஒரு வித்யா வினயம் அதரும் பிராமணன் ஒரு கவி பசுமாடு அஷ்டினி யானை சனி அதாவது நாய் சொபாகன் அதாவது எல்லாரிடத்திலும் இருக்கமா ஒரே தனசு ஏன் வந்ததுனா ஆயந்தேதோ நவர்த்தோவா நெல்ல தாபரோகிவா ஞானானந்தமய பிராத்மா சேஷரோதி பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பரமாத்மாவுக்கு சேஷபூத்தனா இருக்கக்கூடிய செத்து தர்மானுகுணமாக சரீரங்கள் வரது ஒவ்வொரு துணைக்கும் ஒவ்வொரு துணைக்காக வரது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இது எத்தனை கோப்டின்னா இவ்வளவு சொல்ல முடியாதுன்னு பிரச்சனை சொல்றாரு எல்லாரும் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதானா இவன் என்னைக்காவது நல்லபடியை அடையச்சி அருகனா அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும் சொந்தம் இல்ல என்ன ஏதாவது தொழில் நடக்கணும் பிழைக்கலாம்னு சொல்ற அளவு எல்லாரும் வேலைக்கு போய் தான் ஆகணும் நிர்பந்தம் இல்லை வடது தேசத்துல எத்தனை ஷேட்டு வேலை பார்க்க எல்லாரும் கூட்டிகிட்டு இருக்காரு நம்ம தேசத்துல வேலை வேலை போய் அடிவாரி சாதி அவ்வளவு ஷேட்டும் எவ்வளவு பேரும் இங்கேயாவது ஒரு ஷேட்டு காய்ச்சல் தாரம் ஒரு ஷேட்டு ரூபாயிருக்கான்னு பேர் கிடையாது எல்லா கம்பெனியோ கம்பெனியோ அந்த டேஸ்ட்டு வாரி கொத்திக்கிறாங்க பணத்தை நம்ம நூற்றம்பது ரூபாய் சம்பளத்துக்கு போட்டு ஒன்றும் இல்லாத போயிட்டு இருக்குது அது என்னென்னா ஒரே சீனிமா விலைக்கு அளவுக்கு அதுக்கு உபயோகம் இல்லாத போகுது ஆகினாலும் இப்படியே கஷ்டப்பட வேண்டியதுனா என்னை காலம் நல்ல கதையை அடைய வேண்டியவனா இந்த ஆத்மா அப்படின்னு அதை பற்றி சொல்லவே கட்டப்படக்கூடிய நல்ல கதையை அடையறதுக்கு அருகன் யோக்கியத்தை உண்டவன் அதாவது அத்த பஞ்சகம் தன்னைத்தான் தெரிந்து கொண்டு பகவான தெரிந்து கொண்டு பகவானை அடையறதுக்கு வழி என்னான்ற வழியும் தெரிஞ்சின்று அங்க போனா வரக்கூடிய பலன் என்னான்றது நாலு விஷயத்தையும் தெரிந்து இவ்வளவு காலம் அடையலான் அந்த விரோதியான் அந்த விரோதியை ஒழிச்சு பெருமாள் அடைய போய் அப்படம் பண்ணுவான் பிராப்தி பிரத்யகாத்மன பிராப்திபாயம் பலம் செய்வா கதா பிராப்தி விரோதிதா பிராப்தஸ்திருமணோ ரூபம் நாம் அடைய வேண்டிய பரபிரம்மஸ்வரூபம் ஏற்பட்ட செய்து தெரிஞ்சோம் முரடா நாம சுத்த போனாஷ் புனாஷே இருக்க மாட்டானா அது எப்படி என்ன சமாச்சாரம் அது என்ன விசாரிச்சோம் அவனை எப்பேற்படும் சங்கல கல்யாண உடனடி பரம காரணம் எப்ப வரப்போறது எதிர்பார்த்திருக்கான் அவனுடைய குணம் அப்பேற்பட்டு ஒரு கோபனை அடிச்சுட்டு ஒரு புள்ள தேசாந்திரம் சுத்தலான்னு வச்சுருவோம் எங்கேயோ போய் ஒரு இடத்துல பித்ருதயான் ஒரு பாக்கெட்டுக்கு அர்த்தம் செல்லவிட்டு இருந்தா அது விட்டுவான் அதை என்ன பண்ற கல்லால தான் இருக்கு போயிருக்கேன் அசைத்து போய் யாரு எங்க சாத போடுறாளோ எங்க பண்ணி கிடக்கிறதோ என்ன பண்றதோன்னு கவலையோட உட்கார்ந்துருக்காரு மடியில் நிறைய சொத்து வச்சிருக்கேன் அடுத்து கூட அப்படின்னு சொல்லுவோம் அத போது நமக்கு தஞ்சமாகிய தந்த தாயும் தானு மாறையல்ல நான் மாதா பிதா சகலகளை பம்பு பரமாத்மா நாம் அடிச்சுட்டு ஜென்மதி மாத்திரம் அவங்க கிட்டவரால போயிட்டே இருக்கும் ஆராதித கோவிந்த கருணாம்சோருகஸ்வயா அகோமே மகதீயாசா நிஷலா ஜென்மசந்தின்னு அழகாரம் அகோமே மகதீயாசா நிஷலா எத்தனையோ கோத்தி ஜென்மா எனக்கு ஊற்றி போச்சு பலவா போயிடுச்சு ஏன்ட்டாங்க அனாராதித கோவிந்த பெருமாள் திருவுடையில ஒரு துளசு கூட போடாத பெருமாள் வாசல் லெவலுக்கே கழுவு உள்ள உட்காண்டே அனாராதித கோவிந்த கருணா அனாலோகிட்ட கோவிந்த கருணாம்பு ஒரு என்னடா அண்ணா பெருமாள் வீதியில் ஆடுறார் உள்ள உட்காந்து வரவில்லை அந்த மாதிரி கூட இருந்தேன் ஏன் பெருமாள் வழியில் ஆடுறார் வந்து செயல் முட்டாளுக்கு வாசல்ல போய் சேவ குருக்குமே வராது அப்போவும் உள்ளதாக பாட்டுறத வந்து பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி அனாராதிட கோவிந்த தரணும் போறா எத்தனையோ கோட்டு ஜென்மா வர்த்தமா போயிடுச்சுன்னு சொல்றேன் அந்த மாதிரி எத்தனையோ கோட்டு ஜென்ம பகவானுடைய சமீபத்தை போறாங்க வர்த்தமா போயிடுச்சு அப்பே ஏற்பட்ட ஜென்ம அவர் சோப்பினார் அப்பா வந்தடைந்தேன்னு ஒரு ஜென்மாவில் வந்தான்னா இப்ப அநாராஜடா உனக்கே புத்தியாக இருக்கு அது மடியில் போயிட்டு இருக்கேன் என்ன வேணும் உனக்கு கஷ்டப்பட்டாலும் சமுதாயத்துல கஷ்டம் கிடையாது எல்லாரையும் கூடுவா வந்த நின்றுதான்னு சொல்வாங்க எல்லாரும் இப்ப கோயிலு அப்புறம் ஆனந்தத்தை அனுபவில்லை ஆனந்தத்துல சொல்ல கூட பொருட்கள கூடாது அவனுக்கு வந்தவனுக்கு என்னைக்கு வந்தவனுக்கு இத்தனை நாளும் இல்லைன்னு தெரியாத முன்னால எவ்வளவு ஆனந்தப்பட்டிருந்ததாலோ அவ்வளவு ஆனந்தம் ஒண்ணு உண்டு நாளா கோச்சிஷ் முன்னாரி போனவனுக்கு கோத்து ரூபாய் கொண்டு எல்லாரும் கோேஸ்வர அனுபவிட்ல போனவனுக்கு கோட்டீஸ்வர் பொற்சல் இல்லாத அனுபவத்தை புரிஞ்சிருவாங்க அதனாலே பிராப்திருமணோ ரூபம் அப்ப கோபனாருடைய அது என்ன பண்ற அப்படின்னா அம்பவனை வா என்று அழைத்தான் அவரிடத்துல நம்பிக்கை வரும் அந்த திரியான் கிருஷ்ணன் தான் அவதாரம் பண்ணுத்த இந்த மாதிரி குழந்தையா அவதாரம் பண்ணிட்டேன் பார்க்கடல் பையத்து என்ன பரம நடைபாடுன்னு ஸ்லோகம் இருக்குது ஒரு பாசுரம் அதுல வந்து பார்க்கடலை பையத்தை என்ன பரம நடைபாடு என்ன சீராஜியிலே ஆதித்துல சைனத்தில் இருக்கிறவர் அப்படி அவனப்பாடின்னு அப்ப சொல்றதுதான் எழுதிதான் நாகத்தை எழுதல பார்க்கடல் பையத்தை என்ன பரமன்றது கிருஷ்ணந்தான் மண்டகோகுளம் பார்க்கடல் என்ன லட்ச கடக்கல பஸ் கல்றதுன்னா பார்க்கடல் சொல்றதுக்கு சந்தை என்ன பார்க்கடல் அதுல பையப்ப என்ன பார்க்கடலில் ஸ்டேஷன் மேலே பையத்து என்ன ஆதிசேஷன் மேலே பழம் போடல பாம்ப உட்கூட்டு கதை சொல்றேன் பார்க்கடல் பையத்து என்ன ஸ்டேஷன் பேர்ல பையத்து என்னன்னு பதம் போடுல பார் பார்க்கிற நந்தகோகலத்து உள்ள ஒரு தம்பத்தூர் கிராம கட்டிலிருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா யோக நகர யாராரம் யாரும் இந்த ஜென்மத்துல இந்த அவதாரத்தை எத்தனை பேரை ரட்சித்தோம் எத்தனை பேரை சிக்ஷித்தோம் தடை அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் எந்தந்த கோபத்ரீகளுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்தோம் என்ன யாராருக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுக்க வேணும் இதெல்லாம் நினைக்கிற தூங்குறேன் அதுக்கு மேலே ஒரு எண்ணமா இருக்கு சரணாலய லட்சியம் சொல்றா எல்லாரும் கொஞ்சம் அடியோட ரெண்டு மூடனையும் கொஞ்சம் விரோதிக்குமாவது நாம எல்லாருக்கும் நம்ம நம்பிக்கை வரும் யாருக்கு கொடுத்துருக்கோம்னு யோசிக்கிறார் சொன்ன சரி கதிபாண்ட கொடுத்தாரான் கதிபாண்ட அதாவது தயிர் இருக்கிறவன் கதிபாண்டை கொடுத்தார்க்க போய் தயிர் வாங்கி அவன் என்ன பண்ணான்னா பான மோக் கொடுத்தாடுவேன் அவன் கொடுத்த மோசம் பானைக்கு கொடுவான் பானைக்கு உண்டான் பானைக்கு ஒரு ஜீவன் உண்டு நம்ம செத்தான் அதுக்கும் கொடுத்த ரெண்டு ஜீவாத்மாவும் அதுல என்ன கிளம்பி போச்சேன்னு மூடனுக்கு அது போல சிசுபாளம் சத்ரு நேரம் கடைசி காலத்துல என்ன பண்ணார்னா குருவானியோட பாடங்கள்லாம் போட்டான் போட்டு புதுசுல கடைசி பாடம் போட போறான் பெருவார்கொன்னார் கணம் அற்புத கிருஷ்ணரிசி சிகிலா கிருஷ்ணா அந்த கணத்தை சங்கத்தங்கிறதா பாணியா கண்ணம் சேவை சாதிச்ச உடனே திருத்த பானத்தை பெருவாங்க போடாமல் அப்படியே சேவிச்சுட்டு இன்னொன்னா சக்கராயத்தை வயித்துல போட்டார் உடனே மோட்சத்துக்கு போயிட்டாங்க அந்த சமயத்தியான ஜெயவிஜய மூணாவது அவதாரம் அவனை பிறப்பு இந்த ஜென்மத்தில் அவனுக்கு முடிவு கொடுத்தான் அப்படிங்கு ஒரு சத்ருவும் கொடுத்து இதுவும் கொடுத்துருக்கான் அதனால எல்லாரும் நம்ம ஆஷிபால் நல்லவாழ் கழிப்போம் ஆஷீ பால்னு அதெல்லாம் எப் யோசனை பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கார் அவன் பாட்டுக்கு எழுதிடுங்க அதில் இன்னொரு யோசனையா அவருக்கு ஆண்டவன் முட்டை அவர் மன்னாத அது யோசனை இல்ல பெற்றோத்துல எழுதிடுங்க என்ன யோசனை இவ்வளோ அப்போஸ்ரீகள் ரொம்ப லட்சணம் உள்ளவாள் கன்னிக்கைகள் அவளோட நாம பொண்ணவோம் அனுபவித்தோம் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தோம் அடிசிய ஒரு கூறி கைவி வந்து அவளோட எப்படாப்பா அனுபவிக்கிறது வேட்ஸை வாங்கி கொடுத்துட்டார் இங்கே போனா தன்னு கூட்டணும் தூணி ராஜாவை கொண்டு போறா தமிழ் கொண்டா இங்க கையாட்டு காத்த உடனே பெருமாள் கொடுத்துட்டா அவையோகாத்தம் கையா இருக்கனு கூச்சு பூஜ்ணும் என்ன வரும் அப்படி என்ன வேலை அவ்வளவுதான் எல்லா கோபத்திரிகளை எப்படி அனுபவிச்சோ அப்படி அனுபவிக்கிறான் என்ன என்ன தூணி கல்வி ராமாவதாரத்துல என்ன பண்ணால ராமனுக்கு விவசதியா இருந்தால காட்டு பூம்பியா பண்ணாலே அந்த கல்விதான் இந்த வயசுல பொண்ணோட அனுபவிக்கணும் கோபுத்திரிகளை போன இதெல்லாம் நினச்சத்துக்கு பூம்பாராம் அப்படி கேட்க போறாலே ஒரு கருவி எப்படி அனுபவிக்கணும் அப்புறம் சார் தான் ஆக்ட்டு முன்னாடி சம்பாந்து பூண்டு வரைச்சு இதுக்கு வந்தோம்னா சொன்னேன் அதை பற்றி ஆட்சேபம் இந்த இல பின்பக்கத்தில் குதிக்கால காலை குடிக்கினார் அதனாலவே இது யுவதியாகிட்டாங்க வேண்டிய அனுபவத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கண்ணம் சகல பேருக்கும் சகலவிதமாக இருக்கக்கூடியதான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய அப்பே ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்த செப் மனோரூபம் அந்த சொரூப்பு குணங்களையும் நம்மனா தெரியும் கருணாநிதிக்கு கட்டாயம் நோக்கி இப்போ நாம் இப்படியே இருக்க வேண்டியவன இல்லை அந்த சரணம்னு அவருடைய தொழில்களை சொன்னா நம்ம பாப்பத்தை எல்லாம் போச்சு கட்டாயம் தங்க ஊர்ந்து சொல்லக்கூடியதான ஸ்ரீவை குண்டத்தில் நமக்கு வேண்டிய இடங்கள் எல்லாம் ஏற்பாடு அங்க வந்துறான் தன்னப்போட அவன் ஆனந்தத்தை கொடுக்கறான்றது சாஸ்திரங்கள்ல இருந்த கணமும் நிர்பந்தம் இல்லை செய்ய வேண்டிய காரியம் செய்ய வேண்டிய காரியம் சத்தியோகமான நம்மளால முடியாது அது முடியாப்போனா மாம் சரணம் என்னால அதாவது ஒரு எஜமான்ல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் ஆறு மாசம் தப்பு பண்ணினான்னு வச்சுக்கோம் அவனை சினேகம் பண்ணிட்டு அந்த கோபத்தை மாத்திக்கிட்டு சக்தி இல்லை கால குடிக்க ரட்சிகனும் நான் குடித்து பண்ணிவிட்டேன் மறக்கணும்னு சாமானியமா இருக்கப்பட்ட கரதகனான ஒரு எஜமானம் கூட கையை காட்டுறான் காலத்தை சொல்லிட்டான் என்ன பண்றது விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை ரட்சி பார்த்தது பரமகாரனு இருக்கப்பட்ட பரமாத்மன் அவன் தெளிவிட்டு வேற கதை கிடையாது ரப்பான் அதுதான் அவன் கட்டாயம் கட்சி நிச்சயமா இதிலே நாம் பெருமாள் அடைய வேண்டியதுக்கு செய்யவேண்டிய காரியம் ரொம்ப கிடையாது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கருணாநிதி பண்ணிக்கணும் ஆச்சாரர்களிட்ட போய் சேர்ந்தால் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இவோ ரெண்டு விஷயத்தை சென்று கொடுத்து இந்த மாதிரி உன்னுடைய ஸ்வரூபம் சேர்த்து அவனுடைய சொத்து இந்த சொத்தை அவனிடத்துல கொடு அவன் காலக்கட்டையில் அயி நான் மன்னதெல்லாம் தப்பு மன்னி சம்ஸ்கிருத்தில் சொல்கிறோம் பெருமாள்டா அவருக்கு தம்பி தெரியாது என்ன அர்த்தம் சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லணும் மன்றங்களேன் அதுக்காக அந்த மாதிரி ஒரு கேட்டை மன்னிக்கணும் செமிக்கணும்னு கட்டாயம் கட்டாயம் கொடுக்குறேங்க அப்படின்னு அவைய பிரதானம் பண்ணக்கூடிய அப்பயரோட பரமாத்மான்னு அவனை தெரிஞ்சு அவன் யாரோ நான் யாரோ நமக்கு சாப்பிடணும் ஆரம்பிச்சதாக கட்டாயம் கிப்பன்றது நிச்சயமாக தெரிஞ்சிடும் அதனால யாரு மேல குப்போம் மோக்ஷத்துக்கு நம்ம பேர் தான் சின்ன காரியம் எவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வாய்ப்பா வச்சா போறோம் அப்புறம் ரூபாய் அப்படின்னா ரூபாய் அவசியம் இல்லாது பிரதானு எல்லாம் சாதாரண ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் அரை ரூபாய் வச்சுட்டு இருந்தா மரணியா இருக்கு கட்சணம் இப்போ அவளுக்கே கொஞ்சம் லட்சமா இருக்காது பத்து ரூபாய் அஞ்சா வைக்கிறேன் அது லட்சமா அது மாதிரி என்னன்னா போய் லட்ச ரூபாயா வைக்கிறதுனா பத்து ரூபாய் பத்து ஒரு யாழிகளைப் போல அந்த நாள் செலவு கிடையாது சாதாரண மானசனம் எவ்வளவு நாள் இன்னொரு நோய்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ள வருஷம் வேற ஒண்ணும் இல்லையா அந்த மண்ணிக்கிணம்னா மண்ணிக்கணுக்கு வச்சேன் எத்தனை வச்சிருக்காங்க எத்தனால நான் காய்கறது எப்படி கைக்காது அப்படின்னு புரிஞ்சு பிடிச்சிருந்து கேட்கறதா மண்ணிக்கிணவுன்னு காலை பிடிச்சி கேட்கறதா அப்படின்னு உரிமை பிடிச்சு பண்ணிக்கணும்னு கேட்க கால பிடிச்சி சரணமும் சரணம் போகணுச்சு காலை பிடிச்சது சரணா இருக்குன்னு சொல்லணும் சரி மேல என்ன நினைக்கிற அதை சொல்லு அப்படின்னா இன்னைக்கு சரியா நடக்கிறேன் தெரியாது அவர் வந்து உருதுமொழி கொடுக்கணும் இன்னைக்கு மேல இன்னும் இருக்காங்க அக்கிரமத்த பண்றதில்லையு சொல்லணும் அதுக்கு மேல வெற்றி பேரும் நம்பி வந்து பெண்ணு பூர்ணமான நம்பிக்கை அவர் என்ன சொல்லணும் ஆனா திருவாள் உடுறா எத்தனை அக்கிரமண்டா பண்றீங்கன்னு பொருத்த பிற்பாடு சொல்லு நீ ஜென்மங்கள்லாம் கிடக்குனா இந்த ஜென்மத்தில் நீ எப்பனா கிராமதை சொல்லுவேன் அங்கே சரணம்னு சொன்னா நான் கட்டாயம் ரஷிப்பேன் நம்பி வந்துட்டேன்னு சொல்றேன் எப்படி வந்ததை நம்பிக்கை வந்தது அதுன்னு உடம்பு விட்டாரு பெரும் கேள்விப்பாரு நம்பிக்கை வந்தது காரணம் அது எல்லாம் கூறப்ப வேணாம் வேறு வாய்க்கு நம்பிக்கைக்கு காரணம் என்ன விஷயம் சரி சாமியெல்லாம் சரி ராமாயணம் கேட்டப்பரணமும் சொன்னவா எல்லாரையும் ரட்சிக்குரியதா இயா நானும் சரணம்னு சொன்னா ரட்சித்தேன் அப்படின்னு நம்பி வந்துட்டேன் அப்படின்ட்டிகண்டா திருஷ்டாந்தம் சொல்றது பரதனை ரட்சித்தன் அவருக்கு கையில் கிடைக்க ராஜ்யம் ஆண்டான்னு திருப்பி கொடுப்பேன்னா பிரிட்டிஷன ரட்சித்தா தாராம்ச புத்தாம் லங்கையே உத்துக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாதுன்னு அந்த உன் அந்த மாதிரியா நீ அவரெல்லாம் திருஷ்டாந்தமா சொல்ற நீ வந்தா ரெட்சிக்கணும் நீ தாயார் வயிற்றுல வசிக்கூட அக்கிரம் பண்றீங்க என்ன தாயார் வயப்பில் உதைக்கிறது உதைக்கிறது என்னவா என்ன அது சந்தோஷம்தான் அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியிருத்தம் உத்தேசிச்சு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினேன் தாயார்டு சமார் குத்தினவன் பிரம்மாஸ்தரம் பேர்ல போட்டேன் த்ரீ லோகான் சம்பரிக்கணுன்ற மூணு லோகமும் ஓடு நான் பிரம்மாஸ்திரம் யாருமில்லை சோமனா இயந்திரம் என்ன கவித்ரா பரித்தா ராமபானம் தெரிஞ்சுக்க யாரு தான் எதிர்ப்பு ரட்சிக்க முடியும் கவித்ரா சுரேஷ்டி எல்லா தேவது வீட்டிலும் எந்த பிராணம் போடும் எங்களை வாயை போட்டு விஷயங்கள் எடுத்த போனா எவ்வளவு நாளை ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு சொல்றேன் விஷயங்கள் விட்டு போனா ஓடி போட்டா எல்லாரும் பின்னாலும் தெருத்தரும் ராமபானம் திருமலோகத்துக்கு மூணு லோகத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றாரு யாரும் சரடல் யாரும் ரட்சிக்கிறது யாரும் கிடையாது எந்த லோகா நம்ம தண்டிக்கணும்னு விட்டானா அவங்க ஆள்ல விழுந்தாதான்னு அவங்க ரட்சணை ஏற்படும் உங்க உயிரும் தான் அது சொன்னா அங்க வந்து உயிருந்தானே மறுபடியும் நானாம் தடவை சொன்னது அப்படின்னா சித்தனா இழைச்சு போச்சு இழைத்த இடம் காக்க போல் ஓடுனா போச்சு போச்சு பலம் மனசு வேற இடத்துல போய் பிரயோஜனம் போய் பிரயோஜனம் இல்லைன்னு மனசு அழைச்சது ரெக்கை அழைக்க இன்னும் பத்திரம் போனாங்க லங்கி கூட போனா ராவணன் இந்த மாதிரி சமாச்சாரம் ராமம் பானா என்ன பெடுத்ததை நீ காப்பாற்று அங்கவா எங்க போறேன்னு சீட்டன்றான் தப்பு பண்ண ஏன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் தானிக பிரணயம் கூட போயிட்டு வந்தோன்னே நான் ஆசை கேட்டுக்கேன் தெரியுமோ இல்லையோ நீ எப்படி போயிருங்க தோட்ட எப்படா கட்டியம்மா போரும் போறும் வந்தாடு அவன் நன்காண்டி சீட்டை அனுப்பிட்டு போயிட்டு வந்து மறுபடியும் தான் மறுபடியும் சிக்கா ராமன் காத்துக்கு வந்திருக்காரு என்னனால அப்படிங்கிற சித்திருவாக்க பரிமாறணும் சித்திருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கா காத்துக்கு வந்திருக்கான் சோப்புனா ரொம்ப தசர்வரண்ட போனான் இங்கே சொர்கோக சொல் இருக்கா தசர்மர் அப்போ கிருஷ்ணகூட்ட பொருள் ராமன் இருக்கு சொர்க்க லோகத்தில் இருக்காரு அங்கே பருத்து போனா இருக்கார் ஓரளவு சில விடுவார் அவருக்குள்ள சொர்க்கலோகத்தில் போய் அங்கே இருக்கார் கடை சீர சீற்றை ஆயிச்சுனா அந்த அக்னி பிரவேகம் பண்ணல அங்கே வந்து சீக்கிரமாக பரத்து போரதன் காத்திருக்கான் தசர்வர் வந்து சொல்றாரு ராமாயணத்துக்கு கதை இருக்கு அந்த பரத்து போனான் ஒண்ணுமே போய் கண்ணா கண்டேருமா இருந்தான் இந்த மாதிரி உன் பிள்ளைங்களை போட்டுருக்காரு சுதாஷ் நடத்தவா கரணம்னு சொல்றவனை காப்பாற்றக்கூடிய உண்டாயிரம் இது போய் விடுனாரு அவர் வார்த்தை கேட்டுன்னு வந்தான் சரணம்னு வந்து விழுந்தான் இது எப்படி இந்த கால போய்க்கதையா நடந்ததையா அங்காயம் தான் வந்தான்றதுக்கு அப்படின்னு அதுக்கு மேல கேள்வி கேள்ப்பாளர் அங்க இருந்த அவர் நமஸ்கிருத்வா ராஜ்னே தசரதாயிரம் ராமான் காப்பாற்ற உடனே நமஸ்கிருத்ரா நமஸ்காரம் வந்து ராஜ்னே தசரதாயா ராமனுக்கு நமஸ்காரம் தசர நமஸ்காரம் போறான் ராமன் முத்துட்டாரு நமஸ்காரம் தசர பண்ணுவானே அப்படின்னா ஆச்சாரிய அனுகுற அவர்தான் ஆச்சாரியன் இந்த கருணாநிதி பண்றதுக்கு அவர் சொன்னாரு வந்தேன் பெருமாறு ஒரு நமஸ்காரம் ஆச்சாரனுக்கு ஒரு நமஸ்காரம் நமஸ்காச ராமாய ராஜ் தசராயிரம் போறான்னு போறான பெருமாளுடைய குண பெயர் இங்க வந்து இங்க வந்து சரணம் அடைஞ்சிருக்கா நாம என்ன நினைக்கணும் பெருமாள் இடத்துல அந்த மாதிரி சகாசன் ரட்சித்த பிரபு என்னை கைவிட மாட்டா அதுல நம்பி வந்து என்ன இந்த நம்பிக்கைதான் பெருமாள் ஆகிட்டு வந்தோம் நினைச்சு அதுக்கப்புறம் அதிகமா பண்ணிட்டு இருந்தோம் எத்தனையோ நினைக்கிறது மாத்திரம் நான் மறுபடியும் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரா பண்ணிவிட்டோமே நம்ம ரெட்சிக்கா ரக்க மாட்டானு சண்டே இனிமே இதுக்கு மேல போட்டி கொண்டு பண்ணி இருந்தா கூட சகாத வந்து ரெட்சிக்கப்படும் நம்ம கைவிட அப்படின்ற நம்பிக்கையின் பேரில் அந்த வண்டி சேரணும் அவரை சாப்பிடணும் ஏன்னா என்ன வேலை சரியாக நடக்கிறேன் சரியாக நடக்காது நான் நீ சொல்கிறத பிரகாரம் நடக்கிறேன் சொல்கிறது பிரகாரம் நடக்குது யாகம் பண்ணு அதெல்லாம் நம்மளால் முடியுமா நீ சொல்றதுக்கு பிரகாரம் முடிஞ்ச பயந்தும் செய்கிறேன் அங்கே முடிஞ்ச பயந்தம் செய்கிறேன் ஜாதக என்னால தொழிலை சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் அர்ச்சனை முடிஞ்ச பரியத்துக்கு எனக்கு சக்தி அனுபவம் செய்யறேன் அப்படியே சஞ்சயா பகவன் கூட ஆலை பண்றேன் அப்ப முடிஞ்ச பர்யம் இதுக்கு மேல தப்பு பண்றது இல்லை அப்படின்னா தப்பு பண்றது இல்லைன்னு சொல்றேன் அங்க சதா போடுற இன்னுமே எந்த தப்பும் பண்றதில்லை அப்படின்னு அதுக்கு மாற்றம் பூர்ணமா அதை எழுதி வச்சிருக்கோம் அதுக்கு மேலே இதுவரை போய் எத்தனை கோட்டு நசு பண்ணிருந்தாலும் நம்பி வந்து சொல்லணும் சொன்ன ஒரு விட அவர் கேட்டா நம்ம நம்ம குணத்தை தெரிஞ்சனும் தான் நம்ம குணத்தை தெரிஞ்சணும் தான் விட மாட்டான் அதனால இதனுக்கு கொடுக்க வேண்டியதுதான் ஜனநாயகம் மட்டும் கொடுக்க வேண்டியதுதான் ஜனநாயக மன்றத்தை ஒசிக்க வேண்டியதுதான் அது விடுங்க வர உனக்கு என்னைக்குதான் மோக் வேணும் எப்ப போறேன் இன்னைக்கு போறியா இன்னைக்கே கொடுக்குற போறையான்னு கேட்கறேன் அப்பளவு தயார் இப்ப கொடுத்தான் அந்த ஜனநாதி மந்திரத்துல ஆர்த்த பேரு அதுக்கு இப்பவே பண்ணினா மோசம் இன்னைக்கே வந்துடும் அப்பவே விட வேண்டியதான் வேற ஆத்மாண்டும் போயிட்டு அந்த மாதிரி மந்திரம் அது நமக்கு வடவடான்றது மோசம் ஓனும்னு ஆசையா தவிர இப்ப போறாங்க உதர்றது உதர்றது அனாசத்து நாள் அப்புறம் எனக்கு மறுபொருப்பை கொடுக்காமல் வயிற்றுக்கு வயிற்று ஆசம் போடணும் அந்த மாதிரி ஒரு கடைசி காலத்தில் நாமแกกรது देहावसानेट प्लान செய்கறோம் அவன் கர்மால முடிச்சு போறானே நாம என்ன பண்றது அழையா பண்ணிச்சோம் வேறல பாத்து பயசே இல்ல ಅದக்காக உடனே வா வா இந்த உடா இந்த ஐசங்க பண்ணிக்காத நான் அவன் போறான் แกกรது கர்மால முடிடா என்ன ஆகுது அது முடிஞ்சு போச்சு அந்த கர்மா போறான் அதுக்கு இப்போ என்ன நம்மட்டங்களே அப்படி கேட்டா பெருமாள் வா சொன்னா சேவार्जुन தேக்ரே அப்படியே குடுறான் அது என்ன நான் என்ன பண்ண போறேன் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண போற எதுக்கா அவ்வளவு நாள் கேட்டேன் நேற்று சாப்பிட்டு தானே குழம்பு சாப்பிட்டு சொன்னா சொல்றேன் தேகாவசான சுவாமி மாற்றி போக்க தேகாவசானம் நன்னால் நான் விஷயம் காலம் நல்ல நினைவு அந்த பெருமாள் சொல்லக்கோ அப்படி சொல்றேன் எதுக்காக நாள் சுவாமி நூற்று பிற்பகலை வேற இல்லையா ஸ்டேடங்கம் காஞ்சி திருப்பி எல்லாம் அங்கங்க தெரியவா எல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கு பிறப்பு எடுத்துட்டோம் வந்து ஒரு வருஷம் ஒரு அங்க இங்க போய் பெருமாளை தேவிச்சு அங்கே வந்து நல்லவா காதார கேட்டுக்கலாம் கேட்கறேன் தேகாவதானம் அப்படின்னு மாத்திட்டு மாசிக்கலாமே ஜெண்டாவது சந்திராத தேவைக்கே அதை பண்றதுலயே இதை பண்றதுலயே கோலோசம் பண்றதுல அதுக்காக தேகாதாவதானம் அதுன்னு கேட்டேன் நீ எல்லாம் கேள்வி சொல்றது நல்ல காரியம் பண்ணுறதுக்கு இப்போ சரி ஒரு நாளாக குருமான சேவை இல்லை அப்புறம் அதுக்கு சம்பாதிக்கணும் இது சம்பாதிக்கணும் அதுக்கு பண்ணணும் பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் கொண்டாட்டுக்கு சம்பாதிக்கணும் இந்த எண்ணம் ஏன்கிட்ட அதே அரசாங்கன்னு தெரிஞ்சுமே உட்காந்துக்கு போகிறேன் பெருமாளர் சேவைச்சுட்டேன் திருநாள் இது பண்ண உண்டு யாரும் போறது இல்லையா அருமே உட்காரையா அப்படி கேள்வி அது போய் சொல்லக்கூடாது சம்பாதிக்கிறதுல ஆசையை விடலை சம்பாதிக்கிறது தான் எல்லாம் உண்டு ஆனால் ஒன்று இத்தனை சம்பாதிச்சதெல்லாம் என் பொங்கல் பிள்ளை வீடு வாக்குறது பெருமாள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பெருமாள் பொண்ணு கல்யாணம் எல்லாம் பெருமாள் பிள்ளையாரு பெருமாள் என் பொண்ணா இருக்குது பெருமாள் வீடா இருக்கு திருச்சி தூரம் பெருமாள் வீடு அது கட்டணும் அதுக்காக சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இருக்கு சம்பாதிக்கிறதுல அம்மதி எஞ்சிகளும் சொகைங்கரிய உபகரணம் உங்களுடைய இங்கே எல்லாத்துலேயும் நீ சீகாரணம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆத்மா ராஜ்யம் கணினி இவைய கலத்தம் சாகனானுதா ஏதவதே சர்வம் இது தற்பேச்சமளுடைய அணுகுந்தானது பெருமாறு நன்றி அப்பவே ரொம்ப சரி ரொம்ப சரி சந்தோஷம் நீ எப்ப செல்ற பண்ண வேண்டியதான் நீ அதுக்கு நான் பாடகம் இல்லை நான் சொல்ற செய் பரமசிங்கரு போ திருமா இருக்காமட்டு போறேன் அந்த பஸ் வேற ஜத்தி கிடையாது அவருகள்லாம் மோட்சம் போய் அதிகாரம் கிடையாது கத்தியத்தவனாய் இவன் நடக்கிற வந்தேன்னு சொல்லுவான் என்ன ஒரு ஆள் ஒரு மூட்டை உங்க வைக்கிறது வராது உற்சவத்துக்கு என்ன நாங்க சமாச்சாரம் அங்க வைக்கிறது என்னென்ன அதாலும் இங்க வச்சுக்கீங்களான்னு சொன்னா ஆனாலும் இங்கே இருக்கட்டும் அங்கேயே வச்சிருவேன் கண்டைங்கயோ அலங்க பார்த்தேன் உச்சவம் இல்லை இங்கதான் வைக்கணும் அப்படின்னா ஆனா சரி வைன்னு சொல்லுவேன் எத்தியத்தவனா வந்தேன்னு சொன்னதான் வயிறுன்னு சொல்லுவேன் உங்களுடைய அரைஞ்சு பாட்டை தாழ்வு போடுவாங்க போட்டா ஊசனா போடுன்னா நான் சாப்பிடறதே நடுத்துட்டு போடுவான் அங்க கூட சாப்பிட கூட்டா ஆனாலும் அந்த மாதிரி அங்க போய் இங்க போனோம்னா எத்தையும் கிடையாது ரெட்சக்காவது யாரும் இல்லை மோட்சத்தை கொடுத்த வெற்றிக்கு எந்த பாபத்தையும் போகணும் அதுக்கு எந்த தெய்வத்துக்கு யோகமே கிடையாது ஏன்னா உண்முறை ஆட்சிக்கு விரோதம் பண்ணி எல்லாம் தகவல் ஆகிய அதுக்கு விவகாரம் பண்ணிவிட்டு உப்படத்துல குற்றவாளி ஆயிடுச்சு அவன் வீட்டுக்கு போனான் அவன் மன்னிச்சான்னா யார் ஒத்துக்குவா அதனால எவன் விஷயமா எவனு ஆக்கிய மீறி குத்தம் பண்ணுவோம் அவன் பார்த்து மன்னிக்கணும் வேற கிட்ட கிடையாது ஏதாவது பண்ண கேளை கேழை என்ன பயிரிக்க காரியம் என்னமா இருக்குன்னே தெரியாது நான் என்ன பண்றது பிரணாயம் பண்ணுங்கன்னா எப்படி பண்றது தெரியாத நான் என்ன பண்றது என்ன போய் மோட்சத்துக்கே நீ தபு பண்ணுவேன்னா எப்படி பண்ணுவேனா முதலே காயக்கலேசம் போகணும் அது வேணும் கண்ணை சத்துருடாக்கணும் காதை செவிடாக்கணும் கூட மரக்கட்டை ஆக்கணும் தபு பண்ணுறாங்க கண்ணை குருடாக்காது என்னன்னா கண்ணால உதிரவசம் சட்ட வசத்துக்குள்ள பறிக்கக்கூடாது காதை செவிடாக்கு கட்ட சத்தம் உள்ள நுழைய கூடாது ஏதாவது உயர்ந்தானா அது கலையாக்கணும் அந்த மாதிரி இருக்கிறனால என்னால் முடியாது செய்கிற கதி கிடையாதுன்னு தான் எண்ணம் மனுஷனுக்கு முதல்ல வேணும் சரியான தப்பு பண்றதுல நம்பி வந்துட்டேன் கட்டி அர்த்தனா வந்தேன் சரீரம் போக வேண்டே மோக் முழுக்க ரசிக்க போனோம் பெருமாள் சாப்பிட்டா கட்டாயம் ஒரு ரசிக்கமா இதை சாப்பிட்டா சர்வ தர்மங்களையும் மாம் சரணம் முழுக ஆரம்பிப்பா சர்வ பாதை பேச அர்ஜுனனை தியாகமாக வச்சு பெருமாள் இந்த மாதிரி ரசிகமான அர்த்தங்கள்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் உஜீவிக்க வேண்டியதான அம்சங்கள் எவ்வளவு உந்தோ அவ்வளவும் தீமையிலேயே அனுபவித்தார் ஒரு மாதிரி கண்ணன் அவ்வளவுதான் எல்லாரும் மோஷம் போறதுக்கு தான் கண்ணனை ஆராதிக்கலாமோன்னு அது வேண்டியது ஐகமான புருஷார்த்தம் போனோம்னா குட்டேல பிரபுரிகளுக்கு கொடுக்க மாதிரி வாரி கொடுக்கவும் திட்டமா இருக்க ஐகமாக இருக்கப்பட்டதான பூமண்டிக்க வேண்டியதான பரம் போனோம்னா ஒரு கண்டத்தினை விட்டு வந்து கடன் போயிட்டு தங்கேந்து குபேலாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் முட்டையை குட்டையில முனையே தத்தையேஷன் ஒரு புடி அவளை கொடுத்து திட்டம் வந்து வித்தேஷன் சம்பத்தி முச்சைனா ஒரு புடி அவன் அவன் அது முச்சேன்னு இருக்க தானா முடிச்சு கதே அது குடுத்தவன்னு பேர்ல முச்சைன்னா பிடிச்சா என்ன அர்த்தம்னா கொண்டு போட்டாருங்க அந்த அவளை கூட அண்ணன் அது வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா அவளுக்கு ஏழு நாளை பண்ணி கொஞ்ச தினம் கிருஷ்ண போச்சு அத்திய சிபா எனக்கு திரிகே கல்யாணி தீயசாமி ஏதாவது உபகாரம் இருக்கா குடு நான் கிருஷ்ணனில் போயிட்டு வரேன் அப்படின்னார் ஏதாவது நாள் பட்ச இல்லை ஏதாவது இருந்தா குடு அப்படின்னு கேட்டா அந்த என்ன பண்ணலாம் அவரை என்ன கேளு பண்ணுறேன் என்ன தாத்யம்னா என்ன இல்லை இல்லைன்னாலும் பொம்மநாட்டில் நாலு ரூபாய் லட்சம் ரூபாய்னு ஒரு அபிப்பிராயமா அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை வச்சு மாதிரி கேள்விக்க உடனே என்ன பண்ணுன்னா இன்னேன்னு சொல்லணும் நெருவா இருக்குன்னு கேட்டு இல்லைன்னு சொல்கிறத கூட ஒரு நாள் யாச்சிக்கிட்டாவது கொடுப்போம் நம்மளுக்கு யாச்சி ரூபா சத்தரூபா கொடுத்து அங்கேயிருந்து போய் அங்கே எங்க பேசுறது நாலு அடத்த போய் யாச்சிச்சா கடைசியில் ஒவ்வொரு ஆடலையும் இதே மாதிரி சொல்லாத நீ வெளியில் வந்து படினா நாங்கள் வாய சொல்லாத இருக்கோம் ஏன்னா தாற்பயம் இவளுக்கு கொடுத்தா கஷ்டத்தை கொண்டு கொடுக்குற ஒரு ரூபாய் கஷ்டம் கொடுங்க நம்மளுக்கு ரெண்டு ரூபா கொடுக்க போறாடா இல்லைன்னு உட்காந்து ஆனால் இல்லைன்னு போய் சொல்லியாச்சு அயசன்னு வந்தவங்களே அங்கேருந்து ஆரம்பித்தாரோ தெரியாது அப்படியே எவனா குடும்பம் நல்லா அவரு பானைக்கு வந்துடுச்சு தனியா போச்சு போன நெல் அது அரிசிக்கும் உபயோகப்படாது அவளும் எடுக்க முடியாது மூலையில் கூட்டுறீங்க அவனா குடும்பம் தான் அவ்வளவு தாராளம் சரி நம்ம வீட்டுக்கு மண் இவ்வளவு சேர்ந்தா போகிறோம் பெருமாளுக்கும் அதை வாரி கொடுத்த பத்தாவை எடுத்துன்னு வந்தாப்பாவும் சேலகண்டைன்னு தான் பற்றா பத்தை உபாயனம் பத்தாவை வச்சு கட்டி கொடுத்தான்னு சார் அவர் அங்கேருந்து வந்தார் வெளியே வச்சிருந்தார் அங்கே உபசாரங்கள் எல்லாம் பார்த்தா எல்லா அணவன் சிமுபாயன மாணீக்கம் கேட்டார் என்ன கொண்டு எனக்கு ஜ கிருஷ்ணன்ல ஒன்னா வாழ்க்கை வர என்ன கொண்டு வந்து இவருக்கு கொண்டு போயிட்டு கோரி கோரி கொரிக்காது அந்த மாதிரி கொண்டு போயிருக்க கொடுக்கறத விட கொடுக்காத அந்த மாவட்டத்தை போனா போறோம் பெருமாள் சப்பாத்தி படத்தை கொண்டு கொடுக்கறத விட கொடுக்கல தோஷத்துல போயிடுவோம் மாதிரி இது கொடுக்கல தோஷம் போகணும்னு சொல்லிருக்கேன் அவருக்கு தெரியாதே தைகளை சென்ற திருமுபாயனம் ஆனீதம் திருமண்மே ரூபாய் ஒற்றுக்க பல பாத்து பெருமாளுக்கு மயிர்கூச்சல் அந்ததான் அங்கேதான் உபநீதமே நான் இப்ப ஏற்பட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அது எப்படிதான் சாப்பிட்றதுன்னு மயிர்கூச்சல கருத்துல ரெண்டு சாப்பிடுல அவளுக்கு பொறுத்துல ரெண்டு கையா நீங்களே சாப்பிட்டு போடுறவங்களே எங்களுக்கு வேண்டாமா பாகவதமும் விசுவாசம் சர்வ சம்பத் எல்லா சம்பத்தையும் கொடுத்தாச்சு இருக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு முன்னா அப்படி சாப்பிட்டா என்ன கொடுக்கப்போறிகள் என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு ஜெயா குருமே நான் சொல்லு கேட்டேன் இருக்குது கொடுக்குறேன்னு என்ன கொடுக்கப்போறையெல்லாம் கொடுத்தாச்சு சம்பத்த என்ன கொடுக்குறேன் அவளையே கட்டின ஒண்ணா கொடுத்துட்றேன் லட்சுமி கட்டாட்சம் தான் அவருக்கு போகணும் உடனே கொடுத்து வரேன் அவ பார்த்தா சந்தி நான் இங்க இருந்தோம் அது ரொம்ப வைத்திகாத்த இடம் நான் இங்க இருக்கிறது வந்து வைத்தியம் எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது லிமி ஆதாரம் கிடையாது அதனால வைதிகள் தெரியாது அந்த கொடுக்கறதா இருந்தா எல்லாம் பழக்கம் பண்ணிவிடுறேன் எப்படி பாட்டா சுத்தம் பண்றது எப்படி மூட மொழுகிறது காலா சொத்து போட்டு பெருமாள் மூட மொழிகலாமா இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுன்றேன் அப்புறம் குடும்பம் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டு இருந்தாலும் இப்போ வேடிக்கை வந்து அதுக்கப்புறம் கெட்டு போனார் ஆட்டு கெட்ட பார்த்து சூரிய ஆமல என்று சொன்னா பார்த்த சூரிய மண்டலமா சந்திர மண்டலமா எங்க பார்த்தா நிறைய டம் திருமாளம் அனுபவிச்சிருக்காரு குத்துமாடா வந்து சேர்ந்தோம்னு இவர் கவலை தீர்ப்புட்டு வர வந்தா மறுபடியும் வந்தா ஒரு குளத்தை தீர்த்தா மட்டும் வழி சரியாக தான் ஊர் மாத்திரம் மாறி இருக்கு அப்படின்னு அப்பதான் சித்தகாரன் குருசில சனீஸ்வரம் போன்றான்றது அவர் தான் சொன்னோம் அதாவது திச்சேருக்கு போனா இவன் குடிசை போட்டுனா அதுல வந்து தான் சாப்பிடணும் அதுக்குள்ள போட்டு பொங்கலா கட்டினு போட்டான் எங்க போறதுல அனுப்புறான் ஆறு சாங்க முடியும் அந்த மாதிரி போயிடு வீடு கூப்பிட்டு அப்படி இருந்து இதுவும் அப்படியும் போல வரதமா இருந்தார் அப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து அவள் வந்து அங்கேயிருந்து சென்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்காள் ஏழாவது சென்னையிலேருந்து பார்த்துருக்காங்க அந்த அதாவது வரப்போறார் நமக்கு இவ்வளவு அனுகுரம் பண்ணிருக்கான் கண்ணன் சாக்ஷாத் செப்பராட்சி அவருக்கு எவ்வளவு அனுகூலம்னா பள்ளக்கலை ஏற்றி அனுப்ப போறான் பள்ளக்கிளை நின்று கோஷம் போட்டு வரப்போறான்னு இவ்வளவு சனாக கண்ணன் அவரே நம்ம ராத்திரி முழுக்க சொன்னா சேர்த்து கட்டி திறந்து கட்டவர்கள் காலம் வந்த வயி கொண்டு விட்டு அனுப்பிச்சிட்டு போயிட்டு அனுப்பிச்சிட்ட அவர் வர வே கண்ட வைச்சிட்டு வர அரை வேற ஆசைக்கு வரச்சேன் அப்ப அவளுக்கு ரொம்ப ரொக்கமா போயிடுச்சு என்ன நமக்கு கொடுத்தவர் அவரை கொடுக்க மாட்டாரா கொடுத்துருக்க மாட்டாரா அவர் என்ன சொல்றாரு எனக்கு என்ன செய் ஆத்துல இவ ஒரு பைசம் தாசியத்தை காட்டினா அவ்வளவுதான் நமக்கு எங்கேயுமே கழுத்து வரைக்கும் வர போட்டிருக்கா என்ன வசந்ததான பத்தாயிரம் இருக்கும் சீதாம்பரம் நம்மளே எத்தனை விதமான நகையுமே சொல்ல முடியாது அப்படி போட்டிருக்காரு இவ்வளவு இதுக்கு முன்னாடி சுட்சாமை இப்ப லக்ஷ்மி மாதிரி இருக்காங்க ஸ்ரீதிவாலயாத்தன் அப்புறம் சரி திரௌபதிக்கு புடவை சிரிக்கலையா அந்த மாதிரி குற்றி நகை மேல மேல சிரஷ்டிக்கல நகையை கைக்கப்பட்டா அஞ்சு வருது வேண்டாம் அஞ்சு இறங்கி வந்தார் வந்தவுடனே வந்து சைட்டா யாரோ சேர்க்கிறா என்னடா இவருக்கு அடையாளம் தெரியுது அதுக்கப்புறம் பெரிய அரண்மனை ஐயப்படி போறாத்தனைக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடக்காது அந்த அழகு ஆனா ஒருத்தர் எடுத்த ஒருத்தருக்கு இருக்காங்க சொல்ல முடியாது இவருக்கு நாம மூங்கு பிரச்சனை என்ன பிறகு அவருக்குதான் கொடுத்தா இருந்தா அவள் எவ்வளவு வைராக்கியத்தின் சாத்தியாகி இருக்கு அவள் பிரீத ஸ்வயம் தயா யுக்தா பிரவிஷ் போவன் தங்களுடைய அரண்மனைக்கு வருது போனாள் என்றா அண்ணந்தாள் அதே எல்லாம் ரத்தனமயம் ரத்தனை ரத்ன சந்தீகானு இது பயிற்சி பார்த்தது இல்ல பூமண்ட் அந்த மாதிரி கிடையாது பெருமாள் இல்லதான் பெருமால மன்ற அனுபனா பார்த்தோன்னு அவரத்தனை கட்சி மாதிரி தரித்திரன் எத்தனையோ கோட்டி ஜென்மாவல தரித்திரனா இருந்தவன் இவ்வளவு சம்பத்து வந்ததுன்னா இதுக்கு காரணம் என்ன மகாவிபூதேர் அவலோகத்து வந்து அந்த சண்டனுடைய கட்டாட்சம் வேற எதுவரைக்கும் காரணம் இல்லை சௌஜ மைத்ரி தாக்கியம் எத்தனை எடுத்தாலும் அவன் திருவடிகள்லேயே எனக்கு பக்தி சரிக்காமல் இருக்கணும் அப்படியே பிரார்த்திக்கிறேன் பிரார்த்திக்குன்னு கண்ணத்தரணும் தான் சித்தியமான பீதாம்பரம் அவளுக்கு எவ்வளோ நகையோ அது எவ்வளோ பத்து பூண்டு இவருக்கு அப்போ பெருமாள் தான் இருந்துச்சு அப்பா கிருஷ்ணா என்னையும் பயிர் முடியாது பண்ணிட்டே என்ன என்ன என்னன்னா பகவத் பிரசாதம்னு அனுபவிச்சாங்க ஒரு பூசி விட்டு இருக்கிறது இல்லை சன்னம் பூசிக்கிறது இல்லை கோவது பூனே புஷ்பஞ்சமனம் தான் தீரப்பட கூடாது பகவத் பிரசாதம் அந்த கன்னியாசி போனா பூ கொடுத்தா மாலை போட்டு கூட சொந்தம் கொடுத்தாங்களோ ஒரு வாய்க்காவது வைக்க சொல்றோம் பிரசாதம் அலட்சியம் அனுப்பி கொடுத்தாருக்க மோகாந்தமான ஐஸ்வரத்தை கொடுக்க முடியும் கண்ணம் அதிகமான பலங்கள் எதுவும் நம்ம சொந்த குற்றம் கொடுத்தது போல வேண்டுமே எல்லாருக்கும் வாரி வாரி சம்பத்தம் எடுக்கக்கூடிய கண்ணம் இப்போ டோலாயிருக்க